ம் பிர பாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம தமஸ்ஜம் வினம்னா பிரமாலா தன்பாதி மூன்று குணங்களோட பேரை சொன்னார் அந்த குணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளத்தையும் சொன்னார் திரும்பவும் நினைவுபடுத்துவார் பிறகு இந்த மூன்று குணங்கள் எப்படி ஜீவாத்மாவை இந்த மனதிலும் உடம்பிலும் உலக விஷயங்களிலும் பந்தப்படுத்துகிறது என்பதை வர்ணிக்கிறார் நான் இன்பமானவன் நான் அறிவாளி என்கின்ற எண்ணத்தை கொடுத்து ஜீவாத்மாவை பந்தப்படுத்துகிறது சத்வகுணம் அது தெளிவானது அமைதியானது சஞ்சலம் இல்லாதது ரஜோகுணம் அதற்கு நேர்மாறானது சஞ்சலமுடையது தெளிவில்லாதது முற்றிலும் தெளிவில்லாது என்று சொல்ல முடியாது இருந்தாலும் அது படபடப்புடையது பரபரப்புடையது இந்த ஜீவாத்மாவை போயாம கர்மத்தில் ஈடுபடுத்துகிறது ஆசை கர்மம் இதிலெல்லாம் ஈடுபடுத்துகிறது ஆக ஆசை பற்று இவைகளின் மூலம் மிகவும் பந்தத்தை உண்டு பண்ணுகிறது இந்த ஸ்லோகம் தமோகுணத்தை பற்றி சொல்லி இருக்கிறது தமஸ்து தூனா மேலும் தமஹா தமோகுணம் என்பது அஜானஜம் வித்தி அஜானத்திலிருந்து தோன்றியது அஜானத்திலிருந்து வெளிப்படுவது அஜ்யானமே தமோகுணம்னு சொல்றது உண்டு ஆனாலும் தமோ குணத்தை வந்து அறியாமையை வச்சு தமோகுணத்தை புரிஞ்சுக்கணும் அது என்ன பண்ணுகிறதுனா மோகனம் சர்வதேகினாம் அதாவது எதுவுமே பிரிச்சு சரியா புரிஞ்சிக்க முடியாது என்ன சொன்னாலும் புரியாது ஒரு ஸ்லோகத்தை சரியா சொல்லுப்பா சொல்ல வராது எழுத சரியாக வராது எப்போ பார்த்தாலும் ஒரே குழப்பமாகவே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அது மோகக்கரம் அதாவது கூடிய தன்மையே சரியாக இருக்காது யாரெல்லாம் உடம்பை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மூன்று குணத்தோட அனுபவம் உண்டு அதனுடைய அளவில் தான் வித்தியாசம் எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிடாது எதுவுமே புரியாமையும் போயிடாது ஆக இது எது ப்ரீடாமினாக மேலோங்கி இருக்கிறதோ அதை பற்றி சொல்கிறார் ஆக அறியாமையிலிருந்து தோன்றிய தமோகுணம் அறியாமையிலருந்து தான் எல்லாமே தோன்றியிருக்கிறது அறியாமையிலேருந்து தான் சத்துவகுணம் ரஜோகுணம் இருந்தாலும் இங்கே குறிப்பாக அறியாமையை பற்றி ஆழமாக சொல்லி இருக்கிறது அது என்ன பண்ணுகிறதுனா பிரமாத ஆலஸ்ய நித்ராபிகி பிரமாதம்னு சொன்னால் நெக்லிஜென்ஸ் கவனக்குறைவு ஆலசியம்னு சொன்னால் சோம்பேறித்தனம் நித்ரான்னு சொன்னால் தூங்கிறது நேரங்கட்ட நேரத்திலலாம் எப்போ பார்த்தாலும் தூங்கின்னு இருக்கிறது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் ஒ ஒத்தி போட்டுடே இருக்கிறது அப்படியே செஞ்சாலும் அதை ஒழுங்காக கவனத்தோட ஃபோக்கஸ்டாக பண்ணுறதில்லை இதெல்லாம் தமோ குணம் இருக்கிற போது இதெல்லாம் நிகழும் ஆகவே மனிதனை கவனக் குறைவிலும் சோம்பேறித்தனத்திலும் தூக்கத்திலும் இந்த ஜீனை இந்த குணம் கட்டி போடுகிறது தமோகுணமானது ஜீவாத்மாவை இப்படி கவனக்குறைவிலும் சோம்பேறித்தனத்திலும் உறக்கத்திலும் கட்டி போடுகிறது என்று புரிந்து கொள்ளணும் நாமளே சொல்லுவோன்னு எனக்கு கவனக்குறைவாகவே இருக்கேனே ஆத்மாவுக்கு இதெல்லாம் கிடையாது நம்மளை குற்ற உணர்ச்சி உடையதாகவும் சில சமயம் ஆக்கிடும் இதை பற்றி நாம் மேலும் வரக்கூடிய ஸ்லோகங்களில் சிந்திக்க போகிறோம் ஆக மூன்று குணங்களுடைய லக்ஷணத்தையும் அந்த மூன்று குணங்கள் ஜீவாத்மாவை எப்படி பந்தப்படுத்துகிறது என்பது பற்றியும் இந்த மூன்று ஸ்லோகங்கள்ல ஆறு ஏழு எட்டுல பார்த்துருக்கிறோம் தொடர்ந்து நாளைக்கு ஒன்பதாவது ஸ்லோகத்தை படிப்போம் அதை சுருக்கி சொல்ல போறார் திரும்புவோம் தமஸ்துவஜான ஜம் வித்தி மோகனம் சர்வதேகாம் பிரமாதாலி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற 770823112 செவன் ஜீரோ என்ற எண்ணிற்கு